ஒருவர் செய்தன்லை என்று வரை அந்த கூறினார்கள் நான்கு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு மூன்று ஐந்து முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு பாவம் செய்யவோ அல்லது உறவை முறிக்கவோ வேண்டி துவா செய்யும் அவசரப்படாத ஒரு அடியானின் துவா ஏற்கப்பட்டே தீரும் என்று நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை அவர்களே அவசரப்படுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அவர்கள் நான் துவா செய்தேன் நான் துவா செய்தேன் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தெரியவில்லை என்று கருதி அவன் எதற்காக கவலை கொண்டு துவா செய்வதையே விட்டு விடுவதுதான் அவசரப்படுவது என்று நபிசல்லம் லாஹு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள்